அதாவது நமது ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் வீத்து ஆராய்ந்து அவைகளை சரியாக கவனிக்கும் போது பக்தர்கள் சொல்கிறது போல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாது என்பதை நாம் அறிகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படினாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் நமது ஆண்டவராகிய தேவனை இப்படி பணிந்து கொள்கிறார்களாம் ரெண்டு சிறைகளால் பாதத்தை மூடி ரெண்டு சிறைகளால் முகத்தை மூடி ரெண்டு சிறைகளால் பறந்து தேவராய்க்கத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறதாக எழுதியிருக்கிறது அவ்வளவு பயபக்திக்குரிய தேவன் ஊரகத்தில் வாழ்ந்த அற்புமனி நம்மை ரட்சிக்கும் முடியாத நமக்குள்ளே வாசமாக நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மை மகளை வைத்து அவர் நம்முடைய மகிழ்ச்சியில் அவர் கழுகு இப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் அனுபவ ரீதியாக காணும்போது அதாவது நான் தேவனுக்கு எவ்வளவு பெரிய நன்றிகள் கணவர்கள் செய்தாலும் அது போதாது என்பதை நான் உணர்கிறேன் அப்படியே தினமும் அல்லது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மீது செய்யாவது பூமியிலே முகம் பட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் அதற்காக தேவனுக்கு நன்றி அதற்கு மேல நாம் கொடுக்கிறது ஒன்று அதுக்கு ஏறாகாது இவைகளை நாம் செய்து வருகிறோம் ஆண்டவர் ஆகி தேவனுக்கு மைனு உண்டாவதாக கத்திரைகள் சுதந்திரம் ஆண்டவர் ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுகின்றது பெரிய நதி அந்த நதி ஓடுகிற ஒரு கற்பாறையாகவே இருக்கிறது மணல் உள்ள ஆறு அல்ல கால்வாய் அல்ல அது ஓடுகிறது அதில் எந்த விதமான அழுக்கும் இல்லை எட்டி பார்க்கும் போது அந்த தண்ணீர் முழுவதும் அதற்குள்ள எல்லா நமக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது அவைகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கும் மேலே திடீரென்று ஒரு கேட்டு ஒன்று திறக்கப்படுகிறது அந்த கேட்டு திறந்தவுடனே உள்ள எட்டி பார்க்கும் நிறைய பேர் அதாவது இந்த பட்டாபீஸ்வரன் சுட்டுவார்கள் படித்தவர்களுக்கு செய்வார்கள் கௌரவிக்கப்பட்டவர்களாக நிறைய பேர் வரிசை வரிசையாக அதுத்துறை உடை அளித்து அங்கீகரிக்கிறார்கள் இப்படி இருக்கிறவர்கள் அதாவது அவர்களுக்கு மேற்பட்ட தலைவர் வருவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறது போல அந்த சூழலே நான் கண்டேன் அன்றவருக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் இந்த வாழ்ந்து அதாவது தேவனுக்காக தேவ கற்பனின்படி ஜீவித்து ஜெயம் பெற்ற தேவனுடைய கூட்டம் என்று எனக்கு அவைகளை அறிய முடிந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்களை நமக்கு இடையிடையே ஏன் காண்பிக்கிறார் என்றால் அதாவது அந்த ஆசை உண்டாக ஒரு மனிதன் ஒன்றை அறிந்திருந்தால் ஒன்றை கேட்டிருந்தால் ஒன்றை கண்டிருந்தால்தான் அதை நாம அடைய வேண்டும் என்கிற விருப்பம் மதனைக்கு வருகின்றது ஓ பிரகாரமான பாவம் செய்கிற எண்ணமோ அல்லது மேலோன எண்ணமோ ரெண்டும் இந்த நிலையில்தான் இவருக்கு ஏற்படுகிறது ஆனப்படினாலும் நம்முடைய எண்ணங்கள் அடிக்கடி மேல்நோக்கி போக முடியாது அவர்களை நாம் அடைய வேண்டும் என்கிற வயலாக்கி நமக்கு ஏற்படும் முடியாது அடிக்கடி கத்து அதாவது கடந்து போன வருஷத்துவானுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களையும் நமக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எண்ணுகிறார்கள் போராட்டமே இல்லாமல் டைரக்டாக பரலகத்துக்கு போய்விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் தேவருக்கு மகிமை அதாவது ஆலை தலை கொஞ்சம் என்று எழுதிய போகிறார்கள் அதாவது ஏதாவது ஒரு சூழலை இருக்க முடியவில்லை இதையே நமக்கு தாக்க முடியவில்லை தேவ அன்பு ஒரு மனிதனை நிரப்பும் போது அதாவது எதுவும் அதை பாதிக்கிறது பற்றி ஒன்றும் அதாவது இடையவரல்ல அவர்கள் இடையாக இருக்காது ஒரு மனிதரை தேவ அன்பு நிரப்பிவிட்டால் அதிலே தான் அவர் மகிழ்வார் தேவனுக்கு மகிமை உண்டாததாக மற்றபடி அதாவது இந்த சுகாதாரம் இந்த காரியங்கள் இல்லை என்று இவைகளுக்கு நேராக மனித போகிறதில்லை நமக்கு ஆறு போராட்டங்கள் உலகத்தில் உண்டு எதுகிறார் இந்த ஆறு போராட்டங்களை ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே ஜெயம் பெற்றவர்களாக அந்த முதல் வரிசைக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் கடைசி வார் வந்து ஆகாய் மண்டலத்தில் இருக்கிற மலசற்பத்தோடு செய்கிற போல் இதோடு அந்த வார் முடிகிறது நாம் அந்த முதல் வரிசையில் இடம்பெற்று விடுகின்றோம் தேவருக்கு மைந்த உண்டாவதாக ஒரு சகோதரர் ஒரு நாலு ஒரு வெளிப்படுத்துவ மண்டலத்தில் வலசொர்பு செயல்களோடும் போர் முடிந்ததாக எழுதியிருக்கிறது தோழர்களும் சோர்ந்து போர் முடிந்தார்கள் போர் முடிந்து சாத்தான வெட்டிகளை வீழ்த்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா பங்கு கிடைக்குமா இல்லை அவர் கேட்டார் நானும் அந்த கடைசி பங்கு பெறுவதற்கு எனக்கும் அனுமதி கிடைக்குமா என்று அவர் கேட்டார் அதற்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன என்றால் இதுதான் தேவனுக்கு மைனு ஒன்றாவதாக தேசிய ஆறாம் அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டும் வாசிக்கும் போது இதற்கு முன்னால ஐந்து போராட்டங்கள் இருக்கிறது இந்த போராட்டத்தை யார் யார் யார் என்றல்ல யார் இந்த போர்க்களத்தில் இந்த போராட்டத்தை ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் அந்த கடை சுவாருக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறாக நான் கண்டேன் நீங்கள் பிசாசின் தொந்தரங்களோடு எதிர்த்து நிற்க தராணி உள்ளவர்களாகும்படி மாம்சம் ரத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அபகார லோகாதிபதிகளோடும் உண்டு உண்டு போராட்டம் உண்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மிகமே இல்லாததாக அந்த காலால் படை அதாவது அம்புகளை கொண்டு உயிர்களை கொண்டு படை முடிகிற அந்த பழக்கம் இருந்தபடியால் அவைகளை எழுதியிருக்கிறது அதாவது சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தவித்து கொள்ளுங்கள் எப்படி அதாவது அவரை ஜெயிப்பவர்களாகி நிற்க முடியாது ஜெயம்பெருள் வழியாக தீங்கு நாளிலே இப்படி மாம்சம் ரத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் துறைத்தினோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சி லோகாதிபதிகளோடும் ஜெயம் பெற்றவர்கள் கடைசில வாரமண்டலத்தில் உள்ள பொருளாதார அந்த போரிலே பங்கு பெறுவார்கள் அந்த இதற்கு முன்னால் உள்ள இவர்கள் ஜெயித்தால் கடைசி பங்கு பெறுவாய் என்று பதில் உரைக்கப்பட்டதை நான் கேட்டேன் ஆண்டுபடிக்கு மயிமை ஆண்டுபடி நாள் ஜெயல் இதாவது நமக்கு ஐந்து வருஷம் பத்து வருடம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியும் பரிசுத்தாய்பெற்ற அனுபவ காலத்திலேயும் எந்த மாம்ச நிறத்துமே நம்ம எழுபறியாக இருக்குமானால் நாம் அடுத்தபடியாக உள்ள போராட்டத்தை எப்படி ஜெயிப்பது தேவதிக்கு அமைபை நம்முடைய சொந்த மாம்சம் நம்முடைய சொந்த சரீர உறவுகள் இவைகளில் இந்த போராட்டத்தையே நாம் ஜெயிக்காமல் அந்த வீட்டிலேயே விழுந்து விழுந்து எழும்புவோமானால் அதற்கு அப்பாற்பட்ட போர்க்களத்தில் நாம் எப்படி நிற்பது இனி வரக்கூடிய உலகம் இனிவரக்கூடிய நாட்கள் உலகத்தில் துறை தலைவரின் அதிகாரங்கள் எவ்வளவு நிறைக்கப் போகிறது அதிகாரங்கள் எல்லாமே சட்டம் ஏற்ற இல்லை நான் இவனுள்ள தேவனைத்தான் வழிபடுவேன் என்று நின்றது போல அதை நிற்பதற்கு முதலாவது நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரத்தில் இந்த ரத்தம் நம்முடைய மாம்ச சம்பந்தமான உறவுகள் இவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயித்து அடுத்தபடியான போர்க்களத்தில் நாம் இறங்க வேண்டும் என்று ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனை சந்திக்கிறேன் ஜெயம் பெற்றவர்கள் அங்கே உள்ளதமான இடத்தில் கீழே தெரிந்த தண்ணீர் நதி ஓடுகின்றது அதற்கு மேலே அவர்கள் ஒரு பெரிய மாளிகையிலே அங்கே ராஜகம்பீரமாக இருப்பதை நான் காணுகின்றேன் ராஜாஜி ராஜாக்கள் சொல்ற வரையை எதை நோக்கிக் கொண்டேன் என்பதாக காணுகின்ற முடியிறார் உங்களையும் என்னையும் கட்ட அந்த ஒரு சிலையை சேர்ப்பதற்காக புதிய ஒரு சிலையமாக இணைத்து இருக்கிறார் அதற்காக நான் தேவரை குவிக்கிறேன் அருமையானவர்களை நான் கொஞ்சம் கூட நம்முடைய தலைகளை வீர்த்தி மேல நாம் எட்டி பார்ப்போம் இந்த கீழே உள்ளவர்களையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க மேலே நாம் நோக்கி பார்ப்போம் தேவருக்கு மய்மை தேவருக்கு மயிமை தேவருக்கு மைமை உண்டாவதாக பிராணிகள் எல்லா பிராணிகளுமே உலகத்தில் அவர்கள் புல் மயந்தாலும் பூமியிலே அவர்கள் ஜீவித்தாலும் அவர்கள் அடிக்கடி எட்டி உயர்த்தி பார்ப்போம் பெரிய பிராணிகள் கூட அப்படி இருக்கும் ஒரே பிராணி சாகிறது வரைக்கும் மேலே பார்க்க செய்யலாம் தேவருக்கு மகிமை உண்டாவதாக வானம் இருக்கிறது மகிமை உண்டாவதாக இந்த பண்டி குட்டி போட்டதிலிருந்து அது எங்கே தாயினுடைய பழக்கம் எப்படியோ சாக்கடை அசுத்தமாக கிடைக்கிற இடம் இதையே தான் தேடியாது சாகிறது வரைக்கும் அதைதான் தேடியாது அன்றவர்களுக்கு மைனாவதாக அதை கொள்ள கொண்டு போவியை நாலு காலை கட்டி ஒரு கம்ப போட்டு வைத்துக் கொண்டு போவார்கள் அப்படிதான் வேலை பார்க்குமா இருக்கிறதோ நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று எண்ணி கொஞ்சம் தானே இருக்கிறது உயிர் போய்விடுமே அறுபடியா குப்பிடித்தான் மனிதர்கள் அதாவது தொண்டர் குழுக்களை வளைக்கிற நேரத்தில் உயிர் போகிறது அலகமாக இருக்கிற நேரத்தில் மருமையை பற்றி தெரியும் மருமையை கண்டிப்பாக ஜீவன் போகவதற்கு இன்றைய தெரியும் சிலர்களை பாதுகாக்கா வந்துவிட்டாங்க கூட்டிக்கொண்டு போக வருகிறார்கள் கருத்து உருவங்களாக வந்து இருக்கு என்று சொல்லுவார்கள் அங்கே போகிறார்கள் சிலருக்கு மருமை தெரியும் மகிழ்ச்சியோடு நான் போகிறேன் என்று சொல்லி போனவர்கள் நம்ம அநேக மூதாட்டிகள் மோதியவர்கள் போயிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு மகிழ்வு உண்டாவதாக அதுபடி நாளே பார்ப்போம் கீழே இல்ல வர்ந்து அதாவது நாம் அசுத்தமானவர்களை கொட்டுகிறவர்களா இல்லாதபடி தேவனாலே கழுவப்பட்டோம் நீதிமன்றாக்கப்பட்டோம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மாறி தெய்வ திட்டங்களை அறிந்து தேவ முதலை பெற்று இயேசு தேவன் அவர் சர்வம் வந்துள்ளவர் என்பதை நாம் காண்பிக்க முடியாத நீங்கள் நாங்கள் ஆயத்தப்படுவோம் என்னுடைய வாஞ்சை என்னுடைய பரம்பு விழாவின் அதுவாக இருக்கிறோம் அவைகளை பெற்றுக்